பண்புகளும் நற்குணங்களும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத வகையில் அழகிய பண்புகளையும் சிறந்த குணங்களையும் கொண்டவர்களாக நபி சொல்லொல்லாக அலைகி வசலம் திகழ்கிறார்கள் மக்களுடைய உள்ளங்களின் ஆழத்தில் அவர்களது கண்ணியம் வேறூன்றி இருந்தது நபி அவர்களை பாதுகாக்க மக்கள் தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டார்கள் இது போன்றதொரு மரியாதையையும் மதிப்பையும் வேறு எவரிடமும் இந்த உலகம் கண்டதில்லை அவர்களோடு வாழ்ந்தவர்கள் அவர்களை ஆழமாக நேசித்தார்கள்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 நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் ஹிஜ்ரா செய்து மதினா செல்லும் வழியில் குஜாயியா கிளையைச் உம்மு உம்முபத் என்ற பெண்ணின் கூடாரத்தை கடந்து சென்றார்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி ஹிஜ்ரா பாடத்தில் கூறி இருக்கிறோம் வீடு திரும்பிய தனது கணவர் விசாரித்த போது நபி அவர்களை பற்றி உம்மு மாபத் விவரித்தது யாதென்றால் பிரகாசமான முகம் அழகிய குணம் பெற்றவர் வயிறோ தலையோ பெருத்தவர் அல்லர் தலை சிறுத்தவரும் அல்லர் கவர்ச்சி பேரழகு உடையவர் கருத்த புருவம் கொண்டவர் நீண்ட இமைபுடி பெற்றவர் கம்பீரக் குரல் வளம் கொண்டவர் உயர்ந்த கழுத்துள்ளவர் கருவிழி கொண்டவர் மைதீட்டியது போன்ற கண்ணுள்ளவர் வில் புருவம் கொண்டவர் கூட்டுப்புருவம் கொண்டவர் கருண்ட தலைமுடி கொண்டவர் அவரது அமைதி கம்பீரத்தை தரும் ஒளி இழங்கும் பேச்சுடையவர் தூரமாக பார்த்தால் அழகும் வனப்பும் பெற்றவராய்த் திகழ்வார் அருகில் சென்றால் பழக இனிமையானவர்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 திடீரென பார்த்தால் அச்சம் தரும் வடிவம் அறிமுகமானவர் அவரை விரும்புவர் அவர்களை யார் வருணித்தாலும் அவர்களுக்கு முன்னும் அவர்களுக்கு பின்னும் அவர்களைப் போன்று யாரையும் பார்த்தது என்றே கூறுவார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் அலிர் அதையொல்லாக அன்பு கூறுவதாக மற்றொரு அறிவிப்பில் வருகிறது நபி சொல்லொல்லாக அலிக் வசலம் கனத்த தலை உள்ளவர் மொத்தமான மூட்டுகளை கொண்டவர் நெஞ்சிலிருந்து தொப்புள் வரை கோடுவோன்ற முடிகளை கொண்டவர் நடந்தால் பள்ளத்தில் நடப்பது போல் நடப்பார் ஆதாரம் ஜாமு திருமிதி ஜாபீர் இவ்ணு சமூரா நான்கு அறிவிக்கிறார்கள் நபி சொல்லல்லாஹு அலிஹிவசல்லம் அகலமான வாயுடையவர் அகல விழி கொண்டவர் சதை குறைந்த கெண்டைக்கால் பெற்றவர் ஆதாரம் சஹிஹு முஸ்லீம் அபு துஃபைல் ரதையொல்லாக ஆன்கு கூறுகிறார்கள் நபி சொல்லல்லாஹு அலிஹிவசல்லம் வெண்மை நிறமுடையவர் அழகிய முகமுடையவர் நடுத்தர உடம்பும் உயரமும் கொண்டவர்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 அபு ஜுஹைஃபா ரதியுல்லாஹ் நான்கு கூறுகிறார்கள் நபி சொல்லாஹு அலிகு வசலம் அவர்களின் கீழ் உதட்டுக்கு கீழே கொஞ்சம் முடி வெண்மையாக இருந்தது ஆதாரம் சாஹில் புகாரி அப்துல்லா இப்னு புஷ் ரயாஹ் ஆன்கு கூறுவதாவது நபி சொல்லாஹு அலிக் வசலம் அவர்களின் கீழ் உதட்டு முடிகளில் சிறிது வெண்மை இருந்தது ஆதாரம் சாஹிகுல் புகாரி பரா ரதி அல்லாஹூ கூறுகிறார் நபி சொல்லாஹு அலிகு வசல்லம் நடுத்தர உயரம் உள்ளவர்கள் அகன்ற புஜம் உடையவர்கள் அவர்களது தலைமுடி காது சோனை வரை இருக்கும் ஒரு நாள் நபி சொல்லலாஹ் அலிவசலம் அவர்களை சிவப்பு ஆடையில் பார்த்தேன் அவர்களை விட அழகான எதையும் பார்க்கவில்லை கித்தாப் உடையவர்களை ஒத்திருக்க வேண்டும் என்ற பிரியத்தில் நபி சொல்லலாஹ் அலிஹ் வசலம் தங்களது முடியை வகீடு எடுக்காமல் நேராக சீவிக்கொண்டிருந்தார்கள் பின்பு தங்களது தலைக்கு வகீடு எடுத்து சீவினார்கள் நபி சொல்லாஹாஹ் அலிஹ் வசலம் மக்களில் மிக அழகிய முகமும் குணமும் கொண்டவர்கள் அவர்களிடம் நபியின் முகம் கத்தியை போன்று இருந்ததா என கேட்க சந்திரனை போல் அதாவது சற்று வட்ட வடிவ முகம் இருந்தார்கள் என்று பதிலளித்தார் ஆதாரம் சாகி உல் புகாரி சாஹி முஸ்லீம் ருபை பின் து அவ்வித் கூறுகிறார் நபி சொல்லாஹ் அலேவாசல்லவர்களை நீ பார்த்தால் அவர்கள் உதிக்கும் அதிகாலை சூரியனை போல் இலங்குவார்கள் ஆதாரம் முஸ்னத் ஜாபீர் இவ்ணு சமூரா எல்லாஹ் அன்கு அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் சந்திர இரவில் நபி சொல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களை பார்த்தேன் நபி சொல்லாஹு அலிகி வசல்லம் சிவப்பு ஆடை அணிந்திருந்தார்கள் நபி அவர்களையும் சந்திரனை மாறி மாறி பார்த்தேன் நபி அவர்களை எனக்கு மிக அழகாக தென்பட்டார்கள் ஆதாரம் ஷமாயுலு திருமிதி மிஷ்காத் அபு ஹுரைராதையொல்லாக அன்கு அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹ் அலேவாசல்லம் அவர்களை விட மிக அழகான எதையும் நான் பார்த்தது இல்லை அவர்களது வதனத்தில் சூரியன் இலங்கியது அவர்களை விட வேகமாக நடப்பவர்களை நான் கண்டதில்லை பூமி அவர்களுக்கு சுருட்டப்பட்டது போல் இருக்கும் நாங்கள் சிரமத்துடன் நடப்போம் நபி சொல்லல்லா அலேவாசலம் அவர்களோ சிரமம் தெரியாமல் நடப்பார்கள் ஆதாரம் ஜாமியூ திருமிதி காப் இபனு மாலிக் அதையொல்லாக அன்பு கூறுகிறார்கள் நபி சொல்லாஹ் ஹலேவசலம் அவர்கள் சிரித்தால் அவர்களது முகம் மிக ஒளிபொருந்தியதாக பார்ப்பவர்களுக்கு சந்திரனை போன்று இருக்கும் ஆதாரம் சாஹிள் புகாரி ஒரு முறை நபிசுல்லா அலைவசம் அவர்கள் தமது வீட்டில் செருப்பு தைத்துக் கொண்டிருக்க ஆயிஷார் அதி அல்லாஹ் ஹான்கா ஒரு ஆடையை நெய்து கொண்டிருந்தார்கள் அப்போது நபிசுல்லா அலைவாஸ்லம் அவர்களது உடலில் இருந்து வியர்வை வந்தது நபி சொல்லாஹ் அலை வசலம் அவர்களின் முக ரேகைகள் ஒளியால் இலங்கிக் கொண்டிருந்தன இதைக் கண்ட ஆயிஷார் அதி அல்லாஹ் திடுக்கிட்டார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக அபு கபீர் ஹுதலி தங்களை பார்த்தால் தமது முக ரேகைகளை நீங்கள் பார்த்தால் மின்னும் நட்சத்திரத்தைப் போன்று இளங்குவதைப் பார்க்கலாம் என்ற கவிகளுக்கு பிறரைவிட நீங்களே பொருத்தமானவர் என்று கூறுவார் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களை பார்த்தால் அபு பக்காரதி அல்லாஹு அன்கூ தெரிவு செய்யப்பட்டவர் நன்மைக்கு அழைப்பவர் இருள் நீங்கிய சந்திரனைப் போன்றவர் என்ற கவிதையை கூறுவார்கள்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 ஜாபீர் இப்னு சமூரா அதையெல்லா கூறுகிறார்கள் நபி சொல்லாஹ் அலிவாசல்ல மெல்லிய கெண்டைக்கால் உடையவர்கள் அவர்களது சிரிப்பு புன் உருவலாகத்தான் இருக்கும் அவர்களை பார்த்தால் கண்ணில் சுர்மா இட்டதை போல் இருக்கும் ஆனால் சுர்மா இட்டவர் இல்லை ஆதாரும் ஜாமியூர் திருமீதி உமர் இபுனு ஹத்தாப்ரையல்லா கூறுகிறார்கள் நபி சொல்லு அலி வஸ்லாம் அவர்கள் அழகிய பற்களை கொண்டவர்கள் ஆதாரும் சஹி முஸ்லீம் இபனு அப்பாஸ் அவதியா கூறுகிறார்கள்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 தாரமிஷ்காத் அனஸ் ரயலாக அன்கு கூறுகிறார்கள் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களின் கையை விட மென்மையான பட்டாடையை நான் தொட்டதில்லை அவர்களிடமிருந்து வரும் நறுமணத்தை போன்று வேறு எந்த நறுமணத்தையும் நான் நுகர்ந்ததில்லை மற்றொரு அறிவிப்பில் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களிடமிருந்து வரக்கூடிய நறுமணத்தை விட வேறு நறுமணத்தை அம்பரிலோ அல்லது கஸ்தூரியிலோ நான் நுகர்ந்ததில்லை ஆதாரம் சஹிகுல் புகாரி சஹி முஸ்லீம் அபு ஜுஹைஃபா ரொல்லாக அன்கு கூறுகிறார்கள் ஒருமுறை நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் கரத்தை எடுத்து என் கண்ணத்தில் வைத்தேன் அது பனிக்கட்டியை விட குளிர்ச்சியாக கஸ்தூரியை விட மனமிக்கதாக இருந்தது ஆதாரம் சாஹி குல் புகாரி ஜாபீர் இவனு சமூரா அதையொல்லாக அன்பு கூறுகிறார்கள் நான் சிறுவனாக இருந்தபோது எனது கன்னத்தை நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் தடவினார்கள் அவர்களது கை மிக குளிர்ச்சியாகவும் அத்தர் பாட்டிலிருந்து கையை எடுத்தது போன்று மிக்க நறுமணமாகவும் இருந்தது ஆதாரம் சாஹிஹு முஸ்லீம் அனஸ் அது எல்லா கூறுகிறார்கள் நபி சொல்லாஹு அலிவாஸ்லம் அவர்களின் வியர்வை முத்துகள் போல் இருக்கும் ஆதாரம் சஹீஹும் முஸ்லீம் உம்மு சுலை ரோதியொல்லாக அன்கா கூறுகிறார்கள் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் வியர்வை மிக உயர்ந்த நறுமணமாக இருக்கும் ஜாபிரிப் அப்துல்லா ரோதியொல்லாக அன்கு கூறுகிறார்கள் நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் ஒரு பாதையில் சென்றிருக்க அதே பாதையில் மற்றொருவர் செல்கிறார் என்றால் அவர் அந்த வழியில் நபி சொல்லலாஹ் அலைவசலம் சென்றுள்ளார்கள் என்பதை அவர்களது வாடையின் மூலம் அறிந்து கொள்ளலாம் ஆதாரம் மிஷ்காத் முஸ்னத் நபி சொல்லாஹ் அலைவசலம் அவர்களின் ரெண்டு புஜங்களுக்கு மத்தியில் புறாவின் முட்டையைப் போல் மேனின் இறத்திலேயே நபித்துவ முத்திரை இருந்தது அது இடது புஜத்திற்கு மேல் மிருதுவான தசைக்கு அருகில் மச்சம் போன்று இருந்தது ஆதாரம் சஹிஹ முஸ்லீம் உயர் பண்பாளர்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 அல்லாஹ் நபி சொல்லலாஹ் அலிவசலம் அவர்களுக்கு வழங்கிய இயற்கை பண்புகளாகும் எத்தனையோ அறிவாளிகள் மேதாவிகள் சமயத்தில் சருகலாம் பொறுமைசாலிக்கும் சமயத்தில் கோபம் தலைக்கேறலாம் இடையூறு அதிகமானபோது நபி சொல்லல்லாஹ் அலிவாசலம் அவர்களின் சகிப்புத் தன்மை அதிகரித்தது மூடனின் வரம்பு மீறல் நபி சொல்லல்லாஹ் ஹலிவசலம் அவர்களுக்கு பொறுமையைத்தான் தந்தது ஆயிஷார் அது அல்லாஹ் கூறுகிறார்கள் ரெண்டு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டால் நபி அவர்கள் அதில் மிக எளிதானவற்றையை எடுத்துக்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 இபு அப்பாஸ் பதி அல்லாஹ் அன்பு கூறுகிறார்கள் நபி சொல்லாஹு அலிக் வசலம் அவர்கள் மக்களின் மிக கொடைத்தன்மை உடையவர்களாக விளங்கினார்கள் வானவர் ஜிப்ரில் நபி அவர்களை ரமலான் மாதத்தில் சந்திக்கும் நாட்களில் மிக அதிகம் நபி சொல்லாஹு அலிக் வசலம் கொடை அளிப்பார்கள் ஜிப்ரில் ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் நபி அவர்களை சந்தித்து குர்ஆனை பரிமாறிக்கொள்வார்கள் அக்காலங்களில் விரைந்து வீசும் காற்றின் வேகத்தை விட செல்வங்களை வாரி வழங்குவார்கள் ஆதாரும் சாகில் புகாரி ஜாபியர் உதயல்லாஹ் அன்கு கூறுகிறார்கள் நபி சொல்லல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களிடம் ஏதாவது ஒன்று கேட்கப்பட்டு அவர்கள் அதை இல்லை என்று சொன்னது இல்லை ஆதாரம் சாஹி புஹாரி சாஹி முஸ்லீம் நபி சொல்லாஹு அலைவாசலம் அவர்களின் வீரமும் துணிவும் யாரும் அறியாத ஒன்றல்ல நபி அவர்கள் மக்களில் மிகுந்த துணிச்சல் கொண்டவர்களாக விளங்கினார்கள் எத்தனையோ அபாயமான நிலைகளை சந்தித்துள்ளார்கள்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 நாங்கள் நபி நபிசுல்லா அலைவசலம் அவர்களுக்கு அருகே சென்று எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் எதிரிகளுக்கு அருகில் நபிசுல்லா அலைவாசலம் அவர்களை தவிர எங்களில் எவரும் நெருக்கமாக இருந்ததில்லை ஆதாரம் சாஹி குல் புகாரி சாஹி முஸ்லீம் சுனன் அபுதாவுத் சுனனுமிதி அனஸ் வதியாக அன்கு கூறுகிறார்கள் மதினாவாசிகள் ஒருநாள் இரவு சப்தத்தை கேட்டு பயந்து விட்டார்கள் சப்தம் வந்த திசையை நோக்கி மக்கள் விரைந்து செல்கையில் அதற்கு முன்பே நபி சொல்லாஹ் அலிஹ் வஸ்லம் அவர்கள் சென்று விவரத்தை அறிந்து திரும்பிக் கொண்டிருந்தார்கள் நபி சொல்லாஹு அலிவாஸ்லம் அவர்கள் கழுத்தில் வாழை தொங்க கொண்டு அபு தல்ஹா கூறிய குதிரையில் எவ்வித சேனம் கடிவாளம் ஏதுமின்றி சென்று வந்தார்கள் மக்களை பார்த்து நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதில்லை என்று கூறினார்கள் ஆதாரம் சாஹிப் சாஹி முஸ்லீம் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் மிக கூச்ச சுபாவம் உள்ளவர்களாக விளங்கினார்கள் அபு சீத் அல் குத்ரீர் அது கூறுகிறார்கள் திரை மறைவில் உள்ள கன்னி பெண்களை விட அதிக நாணம் உள்ளவர்களாக நபி சொல்லாஹு அலிக் வசலம் அவர்கள் இருந்தார்கள் ஏதாவது பிடிக்காவிட்டால் அதை அவர்களது முகத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம் எவரது முகத்தையும் ஆழமாக உற்று நோக்கியதில்லை பார்வையை கீழ் நோக்கி வைத்திருப்பார்கள் நபி சொல்லல்லாஹ் அலிக் வசலம் அவர்கள் மேல் நோக்கி பார்ப்பதை விட கீழ் நோக்கி பார்ப்பதே அதிகம் பெரும்பாலும் கடைக்கண்ணால் பார்ப்பார்கள் வெட்கத்தினாலும் உயர்ந்த பண்பின் காரணத்தாலும்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 அல் குர் ஆன் அத்தியாயம் ஆறு வசனம் முப்பத்தி மூன்று ஆதாரம் மிஷ்காத் சுனனு அன்றொரு நாள் மன்னன் ஹிர்கல் அவையிலே அபுசுஃபியான் எதிரியாக இருந்தும் நபியவர்களைப் பற்றி கூறிய உரையாடல் நினைவு கூறத்தக்கது அவர் இஸ்லாமை பற்றி கூறுவதற்கு முன்பு பொய்பேசியுள்ளார் என்று அவர் மீது நீங்கள் பழி சுமத்தி இருக்கிறீர்களா என்று மன்னன் கேட்க அதற்கு அபுசுஃபியான் அவ்வாறு அவர் ஒருபோதும் பொய் என்று கூறினார் நபி சொல்ல அலி வசலம் மற்றவர்களை விட அதிகம் பணி உடையவர்களாகவும் பெருமை கொள்வதை விட்டு விலகியவர்களாகவும் இருந்தார்கள் மக்கள் அரசர் முன்பு எழுந்து நிற்பது போன்று தன்முன் எழுந்து நிற்பதை தடை செய்தார்கள் நலிந்தோர்களின் நோயாளிகளையும் நலம் விசாரிப்பார்கள் ஏழைகளுடன் சேர்ந்திருப்பார்கள் அடிமை விருந்துக்கு அழைத்தாலும் இன்முகத்துடன் ஏற்றுக்கொள்வார்கள் தங்களுடைய தோழர்களுடன் அவர்களில் ஒருவராக அமர்ந்திருப்பார்கள் ஆயிஷார் எல்லா அங்கா கூறுகிறார்கள்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 உங்களால் செய்ய முடியும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் உங்களில் என்னை தனியே உயர்த்தி காட்ட விரும்பவில்லை ஏனென்றால் ஒருவர் தனது தோழர்களை தனியாக வேறுபடுத்தி காட்டுவதை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று கூறி விறகுகளை சேகரிக்கச் சென்றார்கள் ஆதாரம் குலாசத்து நபி அவர்களை ஹிந்து வர்ணிப்பதை நாம் கேட்போம் நபி சொல்லலாக அலைகுவ சொல்லம் தொடர் கவலை கொண்டவர்கள் நிரந்தர சிந்தனை உடையவர்கள் அவர்களுக்கு ஓய்வு கிடையாது தேவையின்றி பேச நீண்ட நேரம் அமைதியாக இருப்பார்கள் பேசினால் வாய் நிரம்ப பேசுவார்கள் பேச்சை முடிக்கும்போது முழுமையான வார்த்தைகளைக் கொண்டு முடிப்பார்கள் கருத்தாளமுள்ள வாக்கியங்களால் உரையாற்றுவார்கள் தெளிவாகப் பேசுவார்கள் அது தேவையை விட குறைவாகவோ அதிகமாகவோ இருக்காது முரட்டு குணம் கொண்டவரும் இல்லை அற்பமானவரும் இல்லை அல்லாஹுவின் அருட்குடை குறைவாக இருந்தாலும் அதை நிறைவாக மதிப்பார்கள் எதையும் இகழமாட்டார்கள் உணவுகளை புகழவோ குறை கூறவோ மாட்டார்கள்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 நடுநிலையாளர்கள் முரண்பட மாட்டார்கள் மக்கள் மறந்து விடுவார்கள் என்பதால் அவர்கள் எதையும் மறவாமல் இருப்பார்கள் எல்லா நிலைகளிலும் ஆயத்தமாக இருப்பார்கள் சத்தியத்தில் குறைவு செய்யவோ அதை மீறவோ மாட்டார்கள் மக்களில் சிறந்தவர்தான் நபி அவர்களுடன் இருப்பார்கள் நபியவர்களிடம் மிகச் சிறப்பிற்குரியவர்கள் யார் என்றால் மக்களுக்கு அதிகம் நன்மையை நாடுபவர்கள்தான் அதிகம் மக்களுக்கு உதவி உபகாரம் புரிபவர்கள்தான் நபியிடம் மிக்க கண்ணியத்திற்குரியவராக இருப்பார்கள்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 தேவையை கேட்கும் போது அதனை நிறைவேற்றி தருவார்கள் அல்லது அழகிய பதிலை கூறுவார்கள் நபி சதோலா ஹலிவாசலம் தங்களது தயான தன்மையையும் நற்குணங்களையும் அனைத்து மக்களுக்கும் விசாலப்படுத்தி இருந்தார்கள் எனவே மக்களுக்கு ஒரு தந்தையை போல் திகழ்ந்தார்கள் உரிமையில் அவர்களிடம் அனைவரும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருந்தார்கள் இறையச்சத்தை கொண்டே மக்களுடைய சிறப்புகள் நிர்ணயிக்கப்பட்டன கல்வி கண்ணியம் பொறுமை சகிப்புத்தன்மை வெட்கம் நம்பிக்கை அனைத்தும் நிறைந்ததாக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 நன்மையானவற்றை தவிர வேறு எதுவும் பேச அவர்கள் பேசினால் சவையோர்கள் அமைதி காப்பார்கள் தங்களின் தலை மீது பறவை அமர்ந்திருப்பது போல் அசையாமல் இருப்பார்கள் நபி சொல்லு அலைவாஸ்லம் அமைதியானால் தோழர்கள் பேசுவார்கள் நபியின் முன் பேசும்போது தோழர்கள் போட்டியிட்டுக் கொள்ள மாட்டார்கள் யாராவது பேசத் தொடங்கினால் அவர் முடிக்கும் வரை அவருக்காக அமைதி முதலில் பேசியவரின் பேச்சை ஏற்பார்கள் மக்கள் சிரிப்பதைக் கொண்டு தானும் சிரிப்பார்கள் மக்கள் ஆச்சரியப்படுபவற்றைக் கண்டு தானும் ஆச்சரியப்படுவார்கள் புதியவரின் முரட்டு பேச்சை சகித்துக் கொள்வார்கள் தேவையுடையோரை நீங்கள் பார்த்தால் அவர்களின் தேவையை நிறைவேற்றுங்கள் என்பார்கள் உதவி உபகாரம் பெற்றவர் நன்றி கூறினால் மட்டும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆதாரம் திமிதி அஷிஃபா ஹாரிஜா இப்னு ஜெயித் அதையெல்லாம் அன்கு கூறுகிறார்கள் நபி சொல்லாஹ் அலைவசல்லாம் சபையினில் கண்ணியத்திற்குரியவர்களாக தோற்றமளிப்பார்கள் தங்களது உடல் உறுப்புகளில் எதையும் வெளிக்காட்ட மாட்டார்கள்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 இப்ராஹிமின் மீதும் இப்ராஹிமின் கிளையார்கள் மீதும் அருள் வளங்களை நீ அருள் புரிந்தது போன்று நிச்சயமாக நீ புகழுக்குரிய இப்ராஹீம் وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا علينا التواب الرحيم اللهم اقسم لنا من خشيتك ما ما تحول به به بيننا وبين ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا ஜ அஹ அஹீ மீீீீீீீீீீர் நிஹி மன் அஹ வநூல வஹீன اللهم اجعل حبك الينا احب من كل شيء اللهم ربنا انك انت السميع العليم نسالك رضاك والجنة ونعوذ بك من غضبك والنار ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم سبحان ربك رب العزه عما يصفون